கப்பலான விக்டோரியா கப்பலுடன் தவறுதலாக மோதியதில் 358 ஐம்பத்தி எட்டு பேருடன் அக்கப்பல் கடலில் மூழ்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஸ்பெயின் அமெரிக்க போரின் போது ஐக்கிய அமெரிக்காவின் ஐந்தாவது படைப்பிரிவு கியூபாவில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுனைடெட் கிங்டம்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 ஆரம்பது 1948 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியேற்றவாசிகள் லண்டனில் வந்து குடியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் முதற் தடவியாக ஆர் 12 ரக ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் வாச்சாத்தி எனும் கிராமத்தில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் நடத்திய வன்முறைகளில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பெண்கள் பாலியல் பலாத்கு உட்படுத்தப்பட்டனர் மேலும் இருபத்தி எட்டு பாதிக்கப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளுட்டோவின் சேரோன் துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ந பொன்னாத்து பத்திரிகையாளர் பதிப்பாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆலங்குடி ராமச்சந்திரன் தமிழக கடம் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோ அபய விக்ரம சிங்கள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ சிட்னி சுதந்திரன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டான் பிரவுன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜய் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தேவயானி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சு வேலுப்பிள்ளை எழுத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமநாராயணன் இந்திய இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு